மக்கா வெற்றிக்கு பின் அனுப்பப்பட்ட படைப்பிரிவுகளும் குழுக்களும் இந்த நீண்ட வெற்றிமிக்க பயணத்திலிருந்து நபி சொல்லல்லாஹ் அலை வசல்லம் மதினா திரும்பிய பின் பல பாகங்களிலிருந்து மக்கள் கூட்டங்களும் குழுக்களும் வந்தன மேலும் நபி சொல்லல்லாஹ் அலைவசல்லம் தங்களது தோழர்களை பல இடங்களுக்கு ஆளுநர்களாக அனுப்பினார்கள் இஸ்லாமிய பிரச்சார பணிக்காகவும் பல அழைப்பாளர்களை பல பகுதிகளுக்கு அனுப்பி வைத்தார்கள் இவை ஒருபுறம் இருக்க இஸ்லாமை ஏற்றுக்கொள்ளாமல் அல்லது அரபு உலகம் கண்கூடாக பார்த்து கொண்ட உண்மைக்கு அடிபணியாமல் அகம்பாவம் பிடித்து வம்புத்தனம் செய்து வந்த கோத்திரங்களை அடக்குவதற்குண்டான நடவடிக்கைகளையும் நபி சொல்லல்லாஹ் ஹலை வசலம் எடுத்தார்கள் இது தொடர்பான சிறு விளக்கங்களை பார்ப்போம் ஜக்காத் வசூலிக்க அனுப்பப்பட்டவர்கள் ஹிஜ் எட்டாம் ஆண்டின் கடைசி நாட்களில் நபி சொல்லல்லாஹ் ஹலை வசலம் மதினாவுக்குள் திரும்பி வந்தார்கள் என்பதை இதற்கு முன் நாம் அறிந்தோம் ஆக சில நாட்களிலேயே ஹிஜிரி ஒன்பது முஹர்ரம் மாதம் இஸ்லாமிய புத்தாண்டு தொடங்கிற்று சென்ற ஆண்டிற்கான ஜக்காத்தை வசூலிக்க நபி சொல்லல்லாஹ் அலிவசல்லம் தங்களது தோழர்களை பல கோத்திரத்தார் இடம் அனுப்பி வைத்தார்கள் அதன் விவரம் என்னவென்றால் ஜக்காத் வசூலிக்க அனுப்பப்பட்டவர்கள் மற்றும் அவர்கள் அனுப்பப்பட்ட கோத்திரத்தாரின் பெயர்கள் ஒன்று உயினா இவன் ஹிஸ் ரதுல்லாஹ் வான்ஹு இவர் பனு தமிம் கோத்திரத்தாருக்கு அனுப்பப்பட்டார் ரெண்டு யசீத் இவ்னு அல் ஹுசைன் ரதியுல்லா வான் கு இவர் அஸ்லம் மற்றும் கிஃபார் கோத்திரத்தாரினருக்கு அனுப்பப்பட்டார் மூன்று அப்பாத் இவனு பஷீர் அஷ் ஹலி ரஹ்ஹாஹ்ஹாஹ் இவர் சுலைம் முஜைனா கோத்திரத்தாரினருக்கு அனுப்பப்பட்டார் நான்கு ராஃபி இவ்னு மக்கீஸ் ரதியுல்லாஹ் வான்கு இவர் ஜொஹைனா கோத்திரத்தாருக்கு அனுப்பப்பட்டார் ஐந்து அம்ருன் ஆஸ் ரதியுல்லாஹ் வான்ஹு இவர் பனு ஃபஜாரா கோத்திரத்தாருக்கு அனுப்பப்பட்டார் ஆறு லஹாக் இப்னு அபு சுஃப்யான் ரதுல்லா வான்ஹு இவர் பனு கிலாப் கோத்திரத்தாருக்கு அனுப்பப்பட்டார் ஏழு பஷீர் இப்னு சுஃப்யான் ரதுல்லாஹ் வான்ஹு இவர் பனு காப் கோத்திரத்தாருக்கு அனுப்பப்பட்டார் எட்டு இப்னு லுத்பியா அஜிதி ரதியுல்லா வான்கு இவர் பனு துப்யான் கோத்திரத்தாருக்கு அனுப்பப்பட்டார் ஒன்பது முஹாஜீர் இப்னு அபு உமையா ரதியுள்ளாஹ் வான்கு இவர் சன்ஹா நகரத்திற்கு அனுப்பப்பட்டார் இவர்கள் சன்ஹாவிற்கு அனுப்பப்பட்ட காலத்தில்தான் தன்னை நபி என்று வாதிட்ட அஸ்வத் அனசி அங்கு தோன்றினான் பத்து ஜியாத் இவனு லபீத் ரோதியுள்ளாக் வான்கு இவர் ஹலர மவுத்திற்கு அனுப்பப்பட்டார் யமன் நாட்டிலுள்ள ஓர் ஊராகும் இது பதினொன்று அதி இவனு ஹாத்தன் ரதையுல்லாக வான்கு இவர் தை மற்றும் பனு அசத் கோத்திரத்தாருக்கு அனுப்பப்பட்டார் பன்னிரெண்டு மாலிக் இவனு நுவைரார் உதயோல்லாக் வான்கு இவர் பனு ஹன்லா கோத்திரத்தாருக்கு அனுப்பப்பட்டார் பதிமூன்று ஜிப்ரிகான் இவ்னு பத் உதயோல்லாக் வான்கு இவர் பனு சஹாதின் ஒரு பிரிவினருக்கு அனுப்பப்பட்டார் பதினான்கு ஹய்ஸ் இவனு ஆசிம் ரதையுல்லா ஹான்கு இவர் பனு சஹாதின் மற்றொரு பிரிவினருக்கு அனுப்பப்பட்டார் பதினைந்து அலா இப்னு ஹல்ரமீர் ஹதியுல்லா ஹான்கு இவர் பஹ்ரைன் தீவுக்கு அனுப்பப்பட்டார் பதினாறு அலி இவனு அபுத்தாலிப் ரதையுல்லா ஹான்ஹு இவர் நஜ்ரான் பிரதேசத்திற்கு அனுப்பப்பட்டார் ஜக்காத் மற்றும் ஜிஸ்யா வசூலிப்பதற்காக அனுப்பப்பட்டார்கள் நபி சொல்லாஹ் ஹலைவாஸ்லம் அந்த ஆண்டு முகர்ரம் மாதத்திலேயே மேற்கூறப்பட்ட அனைத்து குழுக்களையும் அனுப்பிவிடவில்லை அவர்களில் சில கோத்திரத்தார்கள் தாமதமாக இஸ்லாமை ஏற்றுக்கொண்டதால் அதற்கு பிறகே நபி சொல்லலாஹ் ஹலைவசல்லாம் தோழர்களை அவர்களிடம் அனுப்பி வைத்தார்கள் ஆனால் இந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நபி சொல்லாஹ் அலைவாஸ்லம் தங்களது தோழர்களை அனுப்பி வைத்தது ஹிஜ்ரி ஒன்பது முகர்ரம் மாதத்தில்தான் ஆரம்பமானது இதிலிருந்து ஹுதெய்வியா உடன்படிக்கைக்கு பின் இஸ்லாமிய அழைப்புப் பணி எந்த அளவு வெற்றியடைந்துள்ளது என்பது தெளிவாகிறது அவ்வாறே மக்கா வெற்றி கொள்ளப்பட்ட பின் மக்கள் அல்லாஹுவின் மார்க்கத்தில் கூட்டம் கூட்டமாக நுழைந்தார்கள் படைப்பிரிவுகள் ஜக்காத் வசூல் செய்வதற்கு பல கோத்திரத்தாரிடம் தங்களது தோழர்களை அனுப்பியவாறே சில படைகளையும் பல பகுதிகளுக்கு நபி சொல்லாஹ் அலைவசல்லம் அனுப்பினார்கள் அரேபிய தீபகற்பம் முழுவதிலும் முழு அமைதியை நிலைநாட்டுவதே அதன் நோக்கமாகும் அவ்வாறு அனுப்பப்பட்ட படைகளின் விவரம் என்னவென்றால் ஒன்று உய்னா இப்ன ஹிஸ்னு படைப்பிரிவு தமிம் கிளையினர் முஸ்லிம்களுக்கு எதிராக ஏனைய கிளையினரை தூண்டி வந்ததுடன் முஸ்லிம்களுக்குச் செலுத்த வேண்டிய ஜிஸ்யா வரியையும் கொடுக்க விடாமல் தடுத்து வந்தார்கள் எனவே உய்னா இப்னு ஹிஸ்னு அல் பசாரியின் தலைமையில் ஐம்பது குதிரை வீரர்களை ஹிஜ்ரி ஒன்பது முஹர்ரம் மாதத்தில் பனு தமிம் கிளையினரிடம் நபி சல்லாஹ் ஹலிவசலம் அனுப்பி வைத்தார்கள் இந்த படையில் முஹாஜிர் மற்றும் அன்சாரிகளில் எவரும் இருக்கவில்லை அனுப்பப்பட்ட அனைவரும் புதிதாக இஸ்லாம் இயற்றவர்களே ஆவார் உய்னா தனது படையுடன் இரவில் பயணிப்பதும் பகலில் மறைவதுமாக தமிமினரை நோக்கிச் சென்றார் ஒரு பாலைவனத்தில் ஒன்று கூடியிருந்த அந்த தமிம் கிளையினர் மீது திடீரென தாக்குதல் நடத்தினார் முஸ்லிம்களின் படையை சமாளிக்க முடியாமல் அக்கூட்டத்தினர் அங்குமிங்கும் ஓடினார்கள் பதினோரு ஆண்கள் இருபத்தோரு பெண்கள் முப்பது சிறுவர்களை கைதிகளாக்கி உயினா மதினா அழைத்து வந்தார் அவர்கள் அனைவரும் ரம்லா பின் அல் ஹாரிஸின் இல்லத்தில் தங்க வைக்கப்பட்டார்கள் தமிமினரின் தலைவர்களில் பத்து முக்கிய நபர்கள் தங்களின் கைதிகளை விடுவிப்பதற்காக மதினா வந்தனர் அங்கு நபி சொல்லல்லாஹ் அலைவாஸ்லம் அவர்களை சந்திக்க அவர்களின் இல்லம் வந்து முகம்மதே எங்களிடம் வாருங்கள் என்று கூவி அழைத்தார்கள் நபி சொல்லலாஹ் அலைவாஸ்லம் வந்தவுடன் அவர்கள் நபியவர்களை பற்றி கொண்டார்கள் நபி சொல்லலாஹ்ஹாஹ் அலைவாஸ்லம் சிறிது நேரம் பேசிவிட்டு லுகர் தொழுகைக்காக சென்று விட்டார்கள் தொழுகை முடித்து பள்ளியின் முற்றத்தில் அமர்ந்தபோது அக்குழுவினர் நபி சுல்லாஹ் அலைவாஸ்லம் அவர்களிடம் வந்து வாருங்கள் ஒவ்வொருவரும் தத்தமது பெருமையை பற்றி விவாதிப்போம் என்று கூறினார்கள் அவர்களில் புகழ்பெற்ற பேச்சாளரான உத்தாரித் இப்னு ஹாரிஸ் என்பவரை அவர்கள் முன்னிறுத்தினார்கள் அவர் உரையாற்றியவுடன் இஸ்லாமிய பேச்சாளரான ஹைஸ் இப்னு சம்மாஷுக்கு நபி சொல்லலாஹ் அலேவஸ்லம் கட்டளையிட்டார்கள் அவர் எழுந்து உத்தாரித்திற்கு பதில் சொன்னார் பின்பு தங்களின் புகழ்பெற்ற கவிஞர் ஜுப்ருகான் இப்னு பத்ரை அவர்கள் நிறுத்தினார்கள் அவர் தங்களின் பெருமையை கவிதையாக பாடினார் நபி சொல்லல்லாஹு அலைவாஸ்லம் அவர்கள் ஹஸான் இப்னு சாபித்துடன் பதில் கூறும்படி கூறினார்கள் ஹஸ்ஸான் உடனடியாக வாயடைக்கும் பதிலை தனது கவிதையில் வழங்கினார் இப்போட்டி முடிந்தவுடன் தமிழ் குழுவில் இடம்பெற்றிருந்த நடுவர் அக்ரா இப்னு ஹாபிஸ் தீர்ப்பு கூறினார் நபி சொல்லல்லாஹ் அலைவாஸ்லம் அவர்களின் பேச்சாளர் நமது பேச்சாளரை விட மிக திறமையானவர் நபி சொல்லாஹ் ஹலைவசல்லம் அவர்களின் கவிஞர் நமது கவிஞரை விட மிக திறமையானவர் அவர்களுடைய குரல் நமது குரலை விட மிக உயர்ந்தது அவர்களது சொற்கள் நமது சொற்களை விட மிக உயர்ந்தது அவரின் இந்த தீர்ப்புக்குப் பின் அனைவரும் இஸ்லாமை தழுவினார்கள் நபி சொல்லல்லா ஹுலைவசல்லம் அவர்களுக்கு வெகுமதிகளை அளித்ததுடன் கைதிகளையும் அவர்களிடம் திரும்ப ஒப்படைத்தார்கள் ரெண்டாவது குத்பா இப்னு ஆமீர் படைப்பிரிவு ஹிஜ்ரி ஒன்பது சஃபர் மாதம் துரபா என்ற நகருக்கு உள்ள தபாலா என்ற பகுதியில் வசிக்கும் கஸ்அம் கபிலாவைச் சேர்ந்த ஒரு கிளைனரிடம் குத்பா இப்னு ஆமிர் என்பவரை இருபது வீரர்களுடன் நபி சொல்லா அலைவாசல்லாம் அனுப்பி வைத்தார்கள் இவர்கள் பத்து ஒட்டகங்களில் ஒருவர்பின் ஒருவராக மாறி மாறி பயணம் செய்தார்கள் அங்கு சென்று எதிரிகளுடன் கடுமையான சண்டை செய்தார்கள் இருதரப்பிலும் அதிகமான சேதங்கள் ஏற்பட்டன இதில் தளபதியாக இருந்த குத்பாவும் கொல்லப்பட்டார் ஆனால் இறுதியில் வெற்றி முஸ்லிம்களுக்கே கிடைத்தது எதிரிகளின் கால்நடைகளையும் பெண்களையும் முஸ்லிம்கள் மதினாவுக்கு கொண்டு வந்தார்கள் மூன்றாவது லஹாக் இப்னு சுஃப்யான் படைப்பிரிவு ஹிஜ்ரி ஒன்பது ரபியுல் அவ்வல் மாதத்தில் லஹாக் இப்னு சுஃப்யான் கிலாபி என்பவரின் தலைமையில் கிலாப் கிளையினரை இஸ்லாமின் பக்கம் அழைப்பதற்காக நபி சொல்லா வலை வசல்லம் ஒரு படைப்பிரிவை அனுப்பி வைத்தார்கள் முஸ்லீம்களின் அழைப்பை அவர்கள் ஏற்க போருக்கு தயாரானார்கள் போரில் முஸ்லிம்கள் வெற்றி பெற்றார்கள் எதிரிகளில் ஒருவன் மட்டும் கொல்லப்பட்டான் நான்காவது அல் கமா படைப்பிரிவு ஹிஜிரி ஒன்பது ரபியுல் ஆஹிர் மாதம் ஜுத்தா கடற்கரையை நோக்கி அல்கமா இவன் முஜஸ்ஸிர் என்பவரின் தலைமையின் கீழ் முன்னூறு வீரர்களை நபி சொல்லாஹ் அலைவசல்லம் அனுப்பி வைத்தார்கள் இதற்கு காரணம் ஹபஷாவைச் சேர்ந்த சிலர் மக்காவில் கொள்ளையடிப்பதற்காக ஜுத்தா கடர்க்கரையில் ஒன்று கூடி கூடியிருக்கின்றார்கள் என்ற தகவல் நபி சொல்லாஹ் அலைவாசல்லம் அவர்களுக்கு எட்டியது கமா தனது படையுடன் கடர்க்கரை பகுதிகள் முழுவதும் ரோந்து சுற்றினார் அங்குள்ள ஒரு தீவு வரை சென்று தேடினார் முஸ்லிம்கள் வருகிறார்கள் என்ற செய்தியை அறிந்த ஹபஷிகள் தப்பி ஓடிவிட்டதால் சண்டை எதுவும் நடக்கவில்லை ஆதாரம் ஃபத்வுல் பாரி ஐந்தாவது அலி படைப்பிரிவு தை கூட்டத்தினருக்கென்று பிரசித்தி பெற்ற சிலை ஒன்று இருந்தது அதை அந்த மக்கள் ஃபுல்ஸ் என்று அழைத்தார்கள் அதை இடிப்பதற்காக அலி இவன் அபுத்தாலிஃபை நூற்றி ஐம்பது வீரர்களுடன் ஹிஜ்ரி ஒன்பது ரபியுலவ்வல் மாதத்தில் நபி சதுல்லாஹ் அலி வசல்லம் அனுப்பி வைத்தார்கள் இவர்கள் நூறு ஒட்டகைகள் 50 குதிரை வீரர்களில் பயணம் செய்தார்கள் இவர்களிடம் கருப்பு நிறத்தில் பெரிய கொடி ஒன்றும் வெள்ளை நிறத்தில் சிறிய கொடி ஒன்றும் இருந்தது வந்து சேர வேண்டிய இடத்தை அடைந்தவுடன் புல் சிலையை தகர்த்தெறிந்து விட்டு அங்கிருந்த கஜானாவையும் கைப்பற்றினார்கள் அதில் மூன்று வாள்களும் மூன்று கவச ஆடைகளும் இருந்தன அங்கு வசித்த ஹாத்திம் குடும்பத்தினரிடம் சண்டையிட்டு நிறைய கால்நடைகளை கைப்பற்றி அவர்களில் பலரை கைது செய்தார்கள் அங்கு தையி கிளையினரின் தலைவராக இருந்த அதி இவனு ஹாத்திம் தப்பித்து ஷாம் நாட்டை நோக்கி ஓட்டம் பிடித்தார் கைதியாக்கப்பட்டவர்களில் இவரின் சகோதரியும் இருந்தார் மதினா வரும் வழியில் நபி சொல்லலாஹ் ஹலைவசலம் அவர்களுக்காக வெற்றி பொருளில் ஐந்தில் ஒரு பகுதியை ஒதுக்கிவிட்டு மீதியை வீரர்களுக்கு பங்கிட்டு கொடுக்கப்பட்டது ஆனால் கைதிகளில் ஹாத்திம் குடும்பத்தாரை மட்டும் பங்கிடாமல் நபி சொல்லாஹ் ஹலைவசலம் அவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது அதியின் சகோதரி நபிசுல்லாஹ் அலைவசல்லம் அவர்களிடம் தன் மீது இறக்கம் காட்டுமாறு கேட்டுக்கொண்டார் அல்லாஹுவின் தூதரே எனக்கு உதவி செய்பவரும் ஓடிவிட்டார் தந்தையும் இறந்துவிட்டார் நானோ வயதான மூதாட்டி எனக்கு பணிவிடை செய்வதற்கும் யாரும் இல்லை எனக்கு உதவி செய்யுங்கள் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான் என்று அந்த பெண்மணி நபி சொல்லலாஹ் அலைவசல்லம் அவர்களிடம் கூறினார் அதற்கு நபி சொல்லாஹ் அலைவாசல்லம் உமக்கு உதவி செய்பவர் யார் என்று கேட்க அதி ஹாத்திம் என்று பதில் சொன்னார் அல்லாஹுவிடமிருந்தும் அவனது தூதரிடமிருந்தும் விரண்டோடிய அவரா என்று கேட்டுவிட்டு வேறு எதுவும் பேசாமல் சென்று விட்டார்கள் மறுநாளும் இதே போன்று நபி சொல்லா ஹலைவசல்லம் அவர்களிடம் அந்த பெண்மணி உரையாடினார் முந்தைய கூறியது போன்றே கூறிவிட்டு சென்று விட்டார்கள் மூன்றாம் நாளும் நபி அவர்களிடம் வந்து முன்பு கூறியது போன்றே கேட்டுக்கொண்டார் நபி அவர்கள் அவர் மீது இரக்கம் காட்டி அவரை விடுதலை செய்தார்கள் அப்போது நபிசுல்லா அலைவாஸ்லம் அவர்களுக்கு அருகில் ஒருவர் இருந்தார் அநேகமாக அவர் அழியாக இருக்க வேண்டும் என்று அந்த பெண் கூறுகிறார் அவர் வாகனிப்பதற்காக வாகனத்தையும் நபி சொல்லாஹ் அலைவாஸ்லம் அவர்களிடம் கேட்டு பெற்றுக்கோள் என்று யோசனை கூறினார் அந்த பெண்மணியும் நபிசுல்லாஹ்ஹாஹ் அலைவாசல்லம் அவர்களிடம் வாகனம் கேட்கவே நபி அவர்களும் அதற்கு ஏற்பாடு செய்தார்கள் நபி அவர்களிடமிருந்து திரும்பிய அந்த பெண்மணி தனது சகோதரரை தேடி ஷாம் நாட்டிற்கு பயணமானார் அங்கு தனது சகோதரரை சந்தித்து நபி பெருந்தன்மை குறித்து விவரித்து உமது தந்தை செய்திராத நல்ல செயல்களையெல்லாம் அவர் செய்கிறார் எனவே விரும்பியோ விரும்பாமலோ நீ அவரை சந்தித்தே ஆக வேண்டும் என்று அறிவுரை கூறினார் தனது சகோதரியின் இந்த யோசனைக்கு பின் தனக்கு எந்தவித பாதுகாப்பும் இல்லை என்றாலும் துணி உடன் நபி அவர் பயணமானார் நபி சொல்லலாஹ் அலைவாஸ்லம் அவர்களின் இல்லம் வந்து அவர்களுக்கு அருகில் அமர்ந்தவுடன் அவர் யார் என்பதை அறிந்து கொண்டு அவரிடம் நபி சொல்லாஹூ அலைவசல்லம் பேசினார்கள் அல்லாஹுவை புகழ்ந்ததற்கு பின் நீ இஸ்லாமை ஏற்றுக்கொள்ளாமல் ஓடுவதற்குரிய காரணம் என்ன லா இலாக இல்லல்லா என்று கூறுவதற்கு பயந்தான் நீ ஓடுகிறாய் அல்லாஹுவை தவிர வேறொரு இறைவன் இருக்கிறான் என்று உன் அறிவுக்கு எட்டுகிறதா என்று அவரிடம் அப்படி ஒன்றுமில்லை என்றார் மேலும் சிறிது பேசிவிட்டு அல்லாஹூ அக்பர் என்று சொல்வதற்கு பயந்தான் நீ ஓடுகிறாய் அல்லாஹுவை விட மிகப்பெரியவன் ஒருன் இருக்கிறான் என்று உன் அறிவுக்கு எட்டுகிறதா நபி சொல்லாஹ் அலைவசம் கேட்டார்கள் அதற்கு அவர் இல்லை என்று பதில் சொன்னார் யூதர்கள் அல்லாஹுவின் கோபத்திற்குரியவர்கள் கிறிஸ்தவர்கள் வழிதவர் இவர்கள் என்று நபி சொல்லுல்லாஹ் அலைவாசல்லம் கூறினார்கள் இதனை கேட்ட அதி நான் இணைவைப்பிலிருந்து முற்றிலும் விலகி முஸ்லிமாக இருக்கிறேன் என்று கூறினார் அவரின் இந்த பேச்சை கேட்ட நபி சொல்லாஹ் அலேவஸ்லம் முகம் வளர்ந்தவர்களாக அன்சாரி ஒருவரின் வீட்டில் விருந்தாளியாக அவரை தங்க வைத்தார்கள் அவர் அங்கு தங்கி ஒவ்வொரு நாள் காலையிலும் மாலையிலும் இருமுறை நபி சொல்லலாஹ் அலைவாஸ்லம் அவர்களை சந்தித்து வந்தார் ஆதாரம் ஜாதுல் மஹாத் தான் முஸ்லிமானதை பற்றி கூறியதை இப்னு இஸ்ஹாக் ரஹமத்துல்லாஹே அலேயே அறிவிக்கிறார் என்னை நபி சொல்லலாஹ்ஹாஹ் அலைவாஸ்லம் அவர்கள் தங்கள் இல்லத்தில் அவர்களுக்கு முன்பாக அமர நபிசுல்லாஹூ அலைவஸ்லம் என்னிடம் ஹாத்திமின் மகன் அதியே நீ ரக்கூசியாக இருந்தாயல்லவா ரக்கூசி என்பது கிறிஸ்துவம் மற்றும் நட்சத்திரங்களை வணங்குபவர் என்றாகும் அதி ஆம் அப்படித்தான் என்று பதில் உரைத்தார் நபிசுல்லாஹூ அலைவாஸ்லம் உமது கூட்டத்தினருக்கு சொந்தமான கனிமா பொருட்களின் நான்கில் ஒரு பங்கை அனுபவித்து வந்தாயல்லவா என்று கேட்டார்கள் அதற்கு ஆம் அவ்வாறுதான் செய்தேன் என்று பதில் சொன்னார் மீண்டும் நபிசுல்லாஹூ அலைவாஸ்லம் அது உமது மார்க்கத்தில் ஆகமான செயலாக இல்லையே என்று கேட்டார்கள் அதற்கு அதி ஆம் அல்லாஹுவின் மீது சத்தியமாக நீங்கள் சொல்வது சரிதான் மக்களுக்கு தெரியாதவை அவருக்கு தெரிகிறது எனவே நிச்சயமாக அவர் அல்லாஹுவின் தூதர் தான் என்று அறிந்து கொண்டேன் என்று கூறுகிறார்கள் ஆதாரம் இப்னு ஹிஷாம் அதி தொடர்பாக முஸ்னத் அகமதில் மற்றொரு அறிவிப்பு வந்துள்ளது நபிசல்லாஹாஹாஹ் அலைவாஸ்லம் அதியே நீ இஸ்லாமை ஏற்றுக்கோள் ஈடற்றம் பெறுவாய் என்று கூறினார்கள் அதற்கு அதி நானும் ஒரு மார்க்கத்தை பின்பற்றுவோன்தானே என்று பதில் சொன்னார் மீண்டும் நபி சொல்லா ஹலைவாஸ்லம் நான் உம்மை விட உமது மார்க்கத்தை நன்கறிவேன் என்று கூறினார்கள் அதற்கு அது எப்படி என் மார்க்கத்தை என்னை விட நீங்கள் நன்கறிவீர்கள் என்று கேட்டார் மீண்டும் நபி சொல்லல்லாஹாஹ்ஹாஹ் அலைவாஸ்லம் நீ ரக்கூசியா கூட்டத்தைச் சேர்ந்தவர்தானே உமது கூட்டத்தில் கனிமத்தில் நான்கில் ஒரு பங்கை அனுபவித்து வந்தீரே என்று கூறினார்கள் அதற்கு அதி நீங்கள் கூறுவது உண்மைதான் என்று சொன்னார் மீண்டும் நபி சொல்லல்லாஹ் அலைவாஸ்லம் நிச்சயமாக உமது இந்த செயல் உமது மார்க்கத்தில் ஆகுமானது அல்லவே என்று கூறினார்கள் அதற்கு அதிர் அது அல்லாஹ் வான்கு கூறுகிறார் நபிசுல்லாஹ் அலே வஸ்லம் அவர்களின் இந்த பேச்சுக்கு முன் என்னால் ஒன்றும் செய்ய முடியவில்லை உடனே நான் இஸ்லாம் ஏற்றுக்கொண்டேன் ஆதாரம் முஸ்னத் அஹமது சஹீ புகாரியில் அதியின் மூலமாக மற்ற ஒரு நிகழ்ச்சி பதிவாகியுள்ளது நான் நபிசல்லாஹ் அலைவாஸ்லம் அவர்களுடன் அமர்ந்து உரையாடி கொண்டிருக்கும் போது ஒருவர் நபிசுல்லாஹ் அலைவாஸ்லம் அவர்களிடம் வந்து தனது வறுமையை முறையிட்டார் சிறிது நேரத்திற்கு பிறகு மற்றொருவர் தனது பொருட்களையெல்லாம் கொள்ளையர்கள் வழியில் கொள்ளையடித்து விட்டதாக முறையிட்டார் நபிசுல்லாஹூ அலைவசலம் என்னை பார்த்து அதியே ஹீரா தேசம் எங்கிருக்கிறது என்று உனக்கு தெரியுமா உனக்கு ஆயுள் நீளமாக இருந்தால் ஒரு பெண் தனியாக ஹீராவிலிருந்து புறப்பட்டு காபாவிற்கு வந்து தவாஃப் செய்வாள் அவளுக்கு அல்லாஹவை தவிர வேறு எந்த பயமும் இருக்காது என்பதை நீ பார்க்கத்தான் போகிறாய் மேலும் உனக்கு ஆயுள் நீளமாக இருந்தால் கிஸ்ராவின் பொக்கிஷங்களை நீ வெற்றி கொள்வாய் மேலும் உனக்கு வயது நீளமாக இருந்தால் ஒருவர் கை தங்கம் அல்லது வெள்ளியை அள்ளி தர்மம் செய்ய வெளியேறி அதை பெறுவோர் யாரும் உண்டா என்று தேடி அலைவார் ஆனால் அதை பெறுவதற்கு யாரும் அவருக்கு கிடைக்க மாட்டார்கள் சற்று நீளமாக வரும் ஹதீஸின் இறுதியில் ஹீராவிலிருந்து பயணம் செய்து காபாவிற்கு வந்து தவாஃப் செய்து திரும்பும் பெண்ணை பார்த்தேன் அவளுக்கு அல்லாஹவை தவிர வேறு எந்த அச்சமும் இல்லை மேலும் கிஸ்ரா இப்னு ஹுர்முஜின் கஜானாக்களை வெற்றி நானும் இருந்தேன் உங்களுக்கு வாழ்க்கை நீளமாக இருந்தால் நபி சல்லாஹ் அலைவசலம் அவர்களின் முன்னறிவிப்பான கை நிறைய தங்கம் வெள்ளியை எடுத்து தர்மம் செய்ய அலைபவர்களையும் நீங்கள் பார்ப்பீர்கள் என்று கூறுகிறார் ஆதாரம் சஹீஹுல் புகாரி